அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு எழுப்பிறப்பும் தீயவை தீண்டா பழி பிறங்க பண்புடை மக்கள் பெறின் பிறரால் பழிக்கப்படாத நற்குணங்களை உடைய புதல் வரை பெறுவானாயின் எழுகின்ற பிறப்புகளிலெல்லாம் துன்பங்கள் சென்று அடையாது குழந்தை பிறந்தவுடன் அதனை காணும் தந்தை தன்னையே அந்த குழந்தையில் காண்பதாக வேதம் சொல்லுகிறது ஆத்மாவை புத்திரநாமாசி என்பதுதான் அந்த வாக்கியம் மகனுக்குப் பெயரே ஆத்மஜன் தன்னிடமிருந்து தோன்றியவன் அப்படின்னு அர்த்தம் தசரதாத்மஜன் அப்படின்னு ராமருக்கு பேர் அப்புறம் சிவாத்மஜான்னு விநாயகருக்கு பேர் முருகனுக்கும் அந்த பேர் கிரிஜாத்மஜா அப்படின்னு கிரிஜா அம்பாளுடைய இதுலையும் சொல்கிறது உண்டு இப்படி ஆத்மஜான்னு சொன்னால் தன்னிடமிருந்து தோன்றியவன் அப்படின்னா சிவன்கிற ஆத்மாவிலிருந்து தோன்றிய முருகன் விநாயகன் அப்படிங்கிற அர்த்தத்தில் சொல்லுவோம் பிறந்த குழந்தையை பார்ப்பதற்கும் உச்சி பார்ப்பதற்கும் வலது மார்பில் பால் கொடுப்பதற்கும் இடது மார்பில் பால் கொடுப்பதற்கும் தனித்தனியே சம்ஸ்கார மந்திரங்கள் எல்லாம் சாஸ்திரங்களில் இருக்கின்றன பிறகு குழந்தையை பெற்றோர்கள் சாஸ்திரோக்தமாக மந்திரோக்தமாக கண்ணும் கருத்துமாக வளர்க்கிறார்கள் அம்மா அளந்தளந்து பார்க்கிறா மாத்தி இத்தி மாதா அந்த குழந்தையும் தாயையும் பாதுகாக்கிறார் அப்பா பாத்தி இத்தி பிதா இதுதான் மாதா பிதாவுக்கே அர்த்தம் அப்படி பிறக்கிறவருடைய உடம்பு சம்ஸ்கிருத தேகம் அதாவது தாயும் தந்தையும் தெய்வீக எண்ணங்களோடு சாஸ்திர குழந்தையை பெற்று வளர்க்கின்ற போது அந்த உடம்பு இருக்கிறதே அந்த உயிருக்கு அது சம்ஸ்கிருத தேகமாக அமைகிறது அது ப்ராக்கிருத தேகமல்ல அந்த உடம்பே பண்படுத்தப்பட்டது மந்திரங்களால் தந்தையானவர் தாயிடம் குழந்தையை உற்பத்தி செய்கின்ற போதே அதை சம்ஸ்கிருதமாக உருவாக்குகிறார் காமத்தினாலே இல்லை காமத்தை சம்ஸ்காரத்துக்கு உபயோகப்படுத்துகிறார் பண்பாட்டோடு தோற்றுவிக்கிறார் வளர்க்கிறார் என்று நாம் புரிஞ்சுக்கணும் ஜாதகர்மா நாமகரணம் முதலான சம்ஸ்காரங்களுடன் அதாவது பிறந்தவுடனே செய்யக்கூடிய சடங்கு பேர் வைக்கிற சடங்கு குழந்தையே வளர்க்கிறோம் அத்தகைய சம்ஸ்காரங்களை முறையாக செய்கிறதுனால சாஸ்திரப்படி ஒருத்தனுக்கு வேதம் படிக்கிறதுக்கு தகுதி உண்டு இந்த சம்ஸ்காரங்கள்லாம் முன்னாலேயே பிறந்த உடனே இந்த முறையாக செஞ்சுட்டு வரலேன்னா வேதம் படிக்கிறதுக்கு தகுதி இல்லை என்பது நம்முடைய பெரியவர்கள் நமக்கு சொன்ன விஷயம் அதனால் வேதம் படிக்கிறதுக்கு வே வேதம்ங்கிறது ஏதோ சாதாரண ஒரு அறிவு நூல்னு நினச்சிடக்கூடாது வேதத்தில் தெய்வீகத்தன்மை இருந்தால் தான் அது வந்து சிறப்பாக பயன்படும் சம்ஸ்கிருதம் இல்லை சம்ஸ்கிருதம்னா சம்ஸ்கிருத பாஷை இல்லை சம்ஸ்காரம் நல்ல மந்திரங்களால் புனிதப்படுத்தப்பட்டா தான் இந்த வேதங்களை படிக்கவோ அந்த வேதங்களை காப்பாற்றவோ அடுத்த தலைமுறைக்கு வழங்கவோ முடியும் அந்த உயிரோட்டத்தோட அந்த மந்திர சக்தியோட சும்மா இது வந்து அகாடமிக்கு தானே இப்படித்தானே வெறும் எழுத்துத்தானே அப்படின்னு மட்டமாக பேசக்கூடாது இந்த உலகத்தில் அத்தனையும் நமக்கு ஈஸ்வரன் மயம் எல்லாம் நம்ம நம்முடைய ஆட்டிடியூடே வேறு எல்லாம் ஜடப்பொருளாக பார்க்க மாட்டோம் எல்லாத்துலேயுமே சேத்தனத்தன்மையை தரிசனம் பண்ணுறது தான் நம்முடைய சனாதன தர்ம மதம் குழந்தைகளை வந்து பெறுவது மாத்திரம் முக்கியமில்லை அவர்களுக்கு வாழ்ந்து காட்டுவதன் மூலம் தர்மத்தை புரிஞ்சிக்கிற மாதிரி உபதேசம் பண்ணணும் கற்றலையும் கற்பித்தலையும் நிறுத்தக்கூடாது என்று பல இடங்களில் வேதம் உபதேசம் பண்ணி கொண்டிருக்கு ரதஞ்சஸ்வாத்தியாய பிரவச்சனே ச அப்படிங்கிற மந்திரங்கள்லாம் பார்த்தோமான எல்லாம் சொல்கிறது அதாவது நீ சரியாக புரிஞ்சுக்கிறத பண்ணணும் அதே சமயம் படிக்கிறதையும் பாடம் சொல்லித்தரதையும் நிறுத்தக்கூடாது அப்புறம் நீ அதை வாழ்க்கையில் கடைப்பிடிக்கணும் அதுக்கடையில் படிக்கிறதையும் பாடம் சொல்கிறதையும் நிறுத்தக்கூடாது நீ வந்து உடம்பை வர்த்திக்கிற முறையான தவங்களை சாஸ்திரப்படி செய்யணும் அப்போவும் நீ படிக்கிறதையும் பாடம் சொல்கிறதையும் நிறுத்தக்கூடாது அதே மாதிரி புலன்களையெல்லாம் கட்டுப்படுத்திக்கணும் அதோட சாஸ்திரத்தை படிக்கணும் பாடம் சொல்லித்தரணும் மனசில் எண்ணங்களை ஒழுங்காக வச்சுக்கணும் அதோட நீ படிக்கணும் பாடம் சொல்லணும் எல்லாத்துலேயும் படிக்கணும் பாடம் சொல்லணும்னு இருக்கு ருதஞ்சஸ்வாத்யாய பிரவச்சனேச்சா சத்தியஞ்சஸ்வாத்யாய பிரவச்சனேச்சா தபஸ்டஸ்வாத்யாய பிரவச்சனேச்சா தமஷ்டஸ்வாத்தியாய பிரவச்சனேச்சா சமஷ்டஸ்வாத்தியாய பிரவச்சனேச்சா நீ தனமும் அக்னியை பூஜை பண்ணணும் அதாவது நீ கற்பதற்கும் கற்பிப்பதற்கும் இடையில் அக்னியை பூஜை செய்து கொண்டிருக்க வேண்டும் ஆனால் இதில் எல்லாத்துலேயும் தொடர்ந்து வர்ற ஒரு வாக்கியம் என்னென்னா நீ வந்து இதெல்லாம் பண்ணுறதுக்கு இடையில் படிக்கிறதையோ பாடம் சொல்லுத்துறதையோ நிறுத்தாதே அக்னியை பூஜை பண்ணணும் அப்புறம் அக்னிஹோத்திரம் அக்னிஹோத்திரத்தை விடக்கூடாது முதல்ல அக்னியை முறைப்படி எடுத்துக்கணும் அக்னியை வந்து சும்மா வெறும் நெருப்பு எடுத்து போட்டு ஹோமத்தை குச்சியை போடுறதுன்னு நினச்சிக்க கூடாது அதுக்கெல்லாம் நிறைய மந்திரங்கள் இருக்குது சம்ஸ்காரங்கள்லாம் இருக்குது அதுக்கெல்லாம் தெய்வீகமான சக்தியை உண்டு பண்ணணும் இன்வோக் பண்ணணும் அதுக்கப்புறம்தான் தினமும் அதுக்கு அக்னி பூஜை பண்ணணும் இதோட வருஷ சொல்லிகிட்டே வர்றார் அக்னயஷ்டஸ்வாத்தியாய பிரவச்சனேச்சா அக்னிஹோத்திரஞ்சுவாய பிரவச்சனேச்சா அதிதயஷ்டஸ்வாத்தியாய பிரவச்சனேச்சா தினமும் வேதம் படிக்கிற ஒருத்தருக்கு உணவளிக்கணும் அதிதிகளுக்கு அதிதிகளுக்கு உணவளிக்கணும் க படிக்கணும் பாடம் சொல்லித்தரணும் அதிதயஷ்டுவாத்தியாய பிரவச்சனேச்சா மானுஷஞ்சுவாத்தியாய பிரவச்சனேச்சா அதாவது சமூகத்துக்கு நாம் என்னெல்லாம் பொறுப்பாக செய்யணுமோ அதெல்லாம் ஒழுங்காக செய்யணும் படிக்கணும் பாடம் சொல்லணும் பிரஜாசஸ்வாத்தியாய பிரவச்சனேச்ச அதாவது குழந்தைகளை பெற்றுக்கணும் அதுக்கிடையில் நீ படிக்கணும் பாடம் சொல்லணும் அதுக்காக வேண்டி குழந்தைகளை உண்டு பண்ணணும் அது ஒரு கர்மா ஆகியன அதுக்கும் நீ ஒழுங்காக படிக்கணும் பாடம் சொல்லணும் பிரஜாதிஷ்டஸ்வாத்தியாய பிரவச்சனேச்சன் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதும் உன் பொறுப்புன்னு கொடுத்தோம் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைச்சதுக்கப்புறம் குடும்பத்தில் தலையிடப்படாது படிக்கிறதும் பாடம் சொல்கிறதும் பண்ணிகிட்டு இருக்கணும் அதெல்லாம் சொல்லியிருக்கான்லாம் சொல்லலை அது சாஸ்திரத்தில் வானப்பிரஸ்தம்னு இருக்குது பையனுக்கு திருமணம் பண்ணி பையனுக்கு அவனுக்கு குழந்த பிறந்தாச்சுன்னு சொன்னால் வேணா பொறுப்பாக பார்த்துக்கிறதுனா பார்த்துக்கலாம் இல்லாட்டி தன்னுடைய ஆன்மீக வாழ்க்கையை நோக்கி போகணும் மோட்சத்தை நோக்கி போகணும்னு சொல்லியிருக்கு இதெல்லாம் தைத்திரிய பிஷத்தில் முதல் சாப்டரில் சிக்ஷாவலியில் இருக்குது எதுக்கு இதெல்லாம் சொல்கிறோம்னா இன்னொரு இடத்துல சொல்கிறார் அதாவது இதே சிக்ஷாவலியில் கடைசியில் இடத்துல சொல்கிறார் நீ வந்து படித்தாச்சு நீ படித்து முடிச்சதுனால நீ போய் அங்கே பேர் வ வைசியர்கள் ராஜாக்கள்கிட்டையெல்லாம் சொல்லி வேதம் படிச்சிருக்கேன்னு சொல்லி ஏதாவது தட்சிணம் வந்து எனக்கு கொடுத்துட்டு குழந்தை பெற்றுக்கிறத விட்டுறக்கூடாது அப்படிங்கிறார் ஆச்சாரியாய பிரியந்தனம் ஆகிருத்திய பிரஜா தந்தும் மா வியவச்சேட்சி ஆதிசங்கரை சொல்கிறார் புத்திரகாமேஷ்டி யாகம் பண்ணியாவது குழந்தையை பெற்றுக்கணும் குழந்தை இல்லைன்னு சொல்லி விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணணுங்கிறார் அது என்ன தர்மத்தை சம்ரட்சணம் பண்ணுறதுக்காக நம்ம வீட்டிலையே தர்ம சம்ரக்ஷணம் பண்ணுறது தான் சுலபம் போய் அங்கே போய் இன்னொருத்தனை மாத்திரை அதை பண்ணுறேன் சொல்கிறது சுலபம் இல்லை ஆகையினால் அந்த காலத்தில் ஆணும் பெண்ணும் இந்த தர்மத்தை புரிந்து கொண்டு வாழ்ந்திருக்கிறார் காலப்போக்கில் இப்போல்லாம் ஓன் டேஸ்ட் வேறே ஏன் டேஸ்ட் வேறு அப்புறம் குழந்தை வேணுமா வேண்டாமா அப்படி இருந்தால் இப்படி சேர்க்கலாமா அப்படி இல்லாமா நான் நடித்தபடி வளர்க்குறதா நீ நடித்தபடி வளர்க்குறதா ஒரே ராகத்வேஷ மயம் அப்படி இல்லை இல்லை தர்மப்படி வளர்க்கணும் அவ்வளோதான் நீ யார் நான் யார் அவனுக்கு வந்து தர்மத்தை கொடுக்குறதா நம்ம பொறுப்போம் அப்படிப்பட்ட எண்ணத்தோடு சொல்லப்பட்ட விஷயங்கள் அ பஷ்யதி புத்திரம் பஷ்யதி பௌத்ரம் நீ புத்திர பாரு பௌத்திர பாரு என்றெல்லாம் வேதம் சொல்லுகிறது இது பற்றி நாம் மேலும் சிந்திப்பதற்கு திருவள்ளுவருடைய திருவருளை பிரார்த்தனை செய்து நிறைவு செய்வோம் எழுபிறப்பும் தீயவை தீண்டா பழி பிரங்கா பண்புடை மக்கட்பெரின் அனைவருக்கும் மனமார்ந்த நல் வாழ்த்துகள் வாழ்க வள்ளுவம் வளர்க மனிதநேயம்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 வாழ்க வள்ளுவம் வளர மனிதனேயம்